வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று டாக்டர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் எழுதியுள்ள வேலை செய்பவருக்கு வேலை வேலை செய்யாதவருக்கு ப்ரமோஷனா என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் எங்க கம்பெனி பாலிசி என்று ஒரு பஞ்ச் டயலாக் சொன்னார் நண்பர் வேலை செய்கிறவனுக்கு வேலை குடு வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷன் குடு என்று சொல்லிச்சிருத்தார் அது எப்படி என்று கேட்டேன் யார் வேலை செய்யறாங்க யார் ஓபி அடிக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது சார் வந்த பலருக்கு ஆர் என்பது ஒரு கம்பெனியின் மனசாட்சி அது அந்த நிறுவன நிர்வாகக்குழு கொண்டுள்ள ஒழுங்கியத்தின் பிரதிபிம்பம் என்றெல்லாம் சொன்னேன் நண்பர் அசரவில்லை புதுசா வேலைக்கு சேரும் பசங்களுக்கு அப்ரைசல் பற்றி கொஞ்சம் வெளிச்சம் என்றார் இதோ அந்த வெளிச்சம் வேலை செயல்பாட்டை வைத்துத்தான் சம்பளம் புதிய வாய்ப்புகள் என நிர்ணயிக்க வேண்டியிருக்கிறது ஒருவரின் வேலையை மதிப்பீடு செய்வது அவருடைய உடனடி மேலதிகாரியின் வேலை நிறுவன தேவைகளுக்கும் நோக்கங்களுக்கும் ஏற்ப வேலை செயல்பாட்டின் அளவீடுகளை நிர்ணயம் செய்து அவற்றை மொத்தமாக பராமரிப்பது மனித வளத்துறை கையால் வேலை செய்து அதன் ஆக்கம் பௌதிக அளவில் வெளி தெரியும் போது அங்கு செயல்பாட்டு நிர்வாகம் தெளிவாக நடக்கிறது பாகங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தெளிவான வரையறைகள் வைப்பதும் அவை செய்து முடித்தாயிற்றா என்று பரிசோதிப்பதும் எளிது ஆனால் ஒரு மேலாளரின் பணியை நேரம் ஆக்கம் என பிரித்து அளவிடுவது மிகவும் கடினம் சிறிது நேரம் வேலை செய்தாலும் அந்த பணி மற்ற பணிகளுக்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கும் வேலையின் தன்மையைக் கண்டு அளவீடுகள் அமைக்க வேண்டியிருக்கும் காலம் தவறாமல் ஒரு தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளிக்கு மிகவும் அவசியமான நிர்வாகத்திறன் காரணம் ஒரு ஆல் இல்லை என்றாலும் லைனில் சிக்கல் வரும் ஆனால் சரியான நேரத்திற்கு வருவதை விட குறைந்த நேரத்தில் பிழை இல்லாமல் எழுதுவது ஐ டி புரோகிராமர்களுக்கு இப்படி செய்யும் வேலைக்கு ஏற்ப அளவுகோள்கள் மாறும் இதெல்லாம் மனித வளத்துறையின் வேலை பணியில் இருப்போர் செய்ய வேண்டியது என்ன முதலில் உங்கள் பணியில் நிர்வாகம் மற்றும் மேலதிகாரியின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பதை அறிய முயலுங்கள் நல்ல மனிதவள கட்டமைப்பு பெற்ற நிறுவனங்கள் இதை வேலையில் சேரும்போதே விளக்கி அழுத்து விடுவில் ஒப்படைப்பார்கள் இருந்தும் குழப்பம் இருந்தால் உங்கள் உடனடி மேலதிகாரியிடம் சென்று பேசுங்கள் அவரை பட்டியலிட்டு தர சொல்லுங்கள் இதுதான் இந்த ஆண்டிற்கான குறிக்கோள்கள் என கொள்ளுங்கள் உங்கள் புரிதலை சொல்லி அவர் சம்மதத்தை பெறுங்கள் இது மிகவும் முக்கியம் இரண்டாவது உங்கள் வேலையை சரியான அளவீடுகளால் மதிப்பிட முடியுமா என்று பாருங்கள் இதையும் செய்திருக்கிறதா என்று அளவீடுகள் முக்கியம் சதவீதம் விபத்து இருபது சதவீதம் அதிக விற்பனை ஆடிட்டில் பத்து சதவீதம் செலவு குறைப்பு ஐந்து புதிய கிளைகள் இப்படி இருக்க வேண்டும் உங்கள் செயல்பாட்டை மீண்டும் கணக்கிடும் போது இந்த எண்கள் தான் உங்களுக்கு பரிந்து பேச வேண்டும் ஆளாண்டு அபரேசல் அதாவது மூன்றாவது ஆண்டுதோறும் தான் அப்பரைசல் வரும் ஆனால் நீங்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் முன்னேற்றம் பற்றி உங்கள் மேலதிகாரியை கேட்கலாம் எது சரியில்லை என்று பாதியிலேயே தெரிந்துவிடும் மாற்றிக்கொள்ளவும் இந்த காற்றலி அப்பரைசலை விற்பனை துறைகள் முறையாக செய்வார் அதை எல்லா துறையினரும் செய்யலாம் துறை அளவில் செய்ய வைக்கும் அதிகாரம் உங்களிடம் இல்லை என்றாலும் உங்கள் அளவில் செயல்பாடுகள் எப்படி முடிவுகள் சரியா வேறு எதிர்பார்ப்புகள் முளைத்திருக்கின்றனவா என்றெல்லாம் விவாதிக்கலாம் முப்பது நிமிடங்கள் நேரம் வாங்கி பாசிடம் பேசிவிடுங்கள் உங்கள் பாசிடம் உங்களுக்கு கிடைக்கும் பிரத்யேக நேரத்தை பயன்படுத்தி விவாதி முதலீடு நான்காவது எவ்வளவு அறிவியல் பூர்வமாக அமைத்தாலும் அப்பிரைசல் எனும் அச்சரத்தை பயன்படுத்தப்போவது உங்கள் பாஸ் அதனால் அவருடன் சுமூக உறவு முக்கியம் இதற்காக காக்கா பிடிக்க வேலையில் அவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுங்கள் விருப்பு வெறுப்பு பாராமல் பணித்திறன்களையும் வைத்து எல்லாவற்றையும் ஏற்றவும் இறக்கவும் செய்யும் அதனால் கண்டிப்பாக உங்கள் மேலதிகாரியின் நன்மதிப்பை பெறுவது அவசியம் கடைசியாக ஒரு சிறு பழக்கத்தை பரிந்துரைக்கிறேன் ஒரு டைரியில் உங்கள் வேலை சார்ந்த தகவல்களையும் உங்கள் வேலை பற்றிய எதிர்பார்ப்புகள் விவாதங்கள் ஆகியவற்றை பதிவு செய்து வையுங்கள் இந்த தகவல்கள் உங்களுடன் நித்தம் உள்ளன என்பதே உங்கள் பெரும் பலமாகும் பணியில் முன்னேறியவர்கள் அனைவரும் தங்கள் வேலையின் வீரியத்தை நிறுவனம் முழுவதும் அறிய செய்தவர்கள் குறிப்பாக மேல் தட்டு நிர்வாகத்தினரிடம் ஒவ்வொரு வேலையும் உங்கள் கையொப்பம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்